நான் முகன் முதல முதல்தொழுதழ ஈரடியாலே மூல கலந்து நாட்டு செய் முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய் கதிர்முடி திருநெடுமால் அன்று அடி முடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி முன்கலந்து ஏழுதலம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணாமலரடியினைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலா எறும்பு ஈராய உனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும் ஒருமதி தாந்தியின் இருமயிர் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமயிர் பிழைத்தும் தன்னுள் மம்மதம் பிழைத்தும் ஈ இரு திங்களில் பேரினுள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் தாழ்்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வரும் தரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்கதாகர துயருடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை இண்டியும் இருத்தியும் எனப்பல பிழைத்தும் கா மலமுடு கடும்ப நிதி வேலை நித்திரை ஆத்திரை பிழைத்தும் கருங்குடற் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய தாயல் நெருங்கி உள்மத்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து இடைவருந்த எழுந்து புடை ஈர்க்கடை போக இளமுலை மாதர்தம் நயன கொள்ளையர் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பீனு பெருந்துரை பரப்பீனு பெருந்துரை பரப்பீணில் மத்த களீரனும் அவாவிடை பிழைத்தும் கல்வியும் பல்கடற்பிழை செல்வம் என்னும் அல்லதிற் பிழைத்தும் நல்குறவெண்ணும் சொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின மாயைகள் தொடங்கின மாயைகள் தொடங்கின அத்தமானார் அயல் அவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினரு சுட்டமென்னும் தொல் பசுக்குடாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினரு சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அறட்சி மலைந்தனர் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுடித்தடித்தார்த்து உலோகாயதன் என்னும் ஒன்றிப்பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதிப்பெருமாயை எனப்பல சூழவும் தப்பாமேதாம் பிடித்தது சலியா தடலது கண்டமிடுகதுபோல தொழுது உள்ளம் உருகது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் பொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியேயாகினல் இடையற அன்பில் பசுமரத்தாணி அரைந்தாற்போல கசிவது பெருகி கடலனம் அருகி அகங்குழைந்து அனுகுலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மைச் சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் படித்துரை பூனதுவாக கோணுதலின்றி சதுரி இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கட்டா மனமென கதறியும் பதறியும் கட்டா மனமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் இனையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரநாயி அருளிய பேருமையை குருபரநாகி அருளிய பேருமையை சிறுமையன்று இகழாதே திருவடி திருவடியை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் நாகி முனியாது அத்திசை ூரூகி நக்கு நக்கு ஏங்கி அன்பனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி புரோமம் சிரிப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயான் வினை நாடொரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி மெய்தருவேதியனாகி வினை கட கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடலங்கு குருமணி போற்றி தென்ில்லை மன்றின்ுள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் வெல் ஒடிச்சி வனி போற்றி மின்னாறு உருவ வீட போற்றி கண்ணாருத்த கனியே போற்றி காவாய் கனக போற்றி வாய் என்னுக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரைக்களையும் எந்தாய் போற்றி இத போற்றி இறைவ போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விர்கா போற்றி வேதி போற்றி விமல போற்றி ஆதி போற்றி அரிவே போற்றி கதியே போற்றி கنيه போற்றி nadi சேர் செஞ்சடை அம்பா போற்றி उड़யாய் போற்றி உணர்வே போற்றி கடயேன் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி செய்வா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போட்டி மூவேல் சுத்தம் முரணுரு நரகிடை ஆடாமே அருள் அரசே போட்டி தொழா போட்டி துணைவா போட்டி பாத்தியன் வைப்பே போட்டி முத்த போட்டி முதல்வா போட்டி அத்த போட்டி அரணே போட்டி குறை உணர்வு ரந்த குறை உணர்வு ரந்த பொருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போட்டி விளைவே போட்டி விளைவே போட்டி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில் ஆனந்தவாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மணால போற்றி வானகத்து அமரர் தாயே போற்றி பாரடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வடிகிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே அமுதே அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு போற்றி நனவிலும் நாயே அருளினை போற்றி இடை மருது உரையும் போற்றி சடையிடை கங்கையை தரித்தாய் போற்றி ஆரூர் போற்றி சிரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையும் போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி ஏகம்பத்துறை அந்த போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றி இங்கு அரியேன் போற்றி குற்றாலத்தியம் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலயம் எந்தாய் போற்றி பாங்கார்பழனத்து அழகா போற்றி கடம்பூர் போற்றி அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி இத்தி தன்னின் கிடுறு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய போட்டி என்னவர்க்கும் இறைவா போத்தி ஏன குருளைக்கு அருளினை போத்தி மான கையிலை மலையாய்போத்தி அருளிட வேண்டும் அம்மான் போத்தி இருள் கட அருளும் இறைவா போற்றி இறைவா போட்டி இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கொளக்கருத அருளாய் போற்றி அஞ்சேலென்று இங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போட்டி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாளா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடரிய போற்றி கவை தலைமேவிய கண்ணே போற்றி குவைப்பதிமலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையார் அருகே சரியாய் மோற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் ஊவணத்து அறனே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவறிதாகிய தெளிவே போற்றி தோழா முத்த துடரே போற்றி ஆள நபர்க்கு அன்பா போற்றி ஆறா அமுதே அருளே போட்டி பேராயிரமுடை பெம்மான் போற்றி தாடி அருகின் தாராய் போற்றி ொழியாகிய நிறுத்த போட்டி சந்தனச்சாந்தின் சுந்தர போட்டி சிந்தனைக்கரிய சிவமே போட்டி சிவமே போட்டி சிவமே போட்டி மந்திர மாமலை மேயாய் போட்டி மந்திர மாமமலை மேயாய் போட்டி எந்தமை உயக்குள்வாய்போட்டி உய கொள்வாய்போட்டி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போட்டி அலை கடல் மீமிசை நடந்தாய்ப் போட்டி நடந்தாய் போட்டி கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும் புலன் புலர இசைந்தனை இசைந்தனை போட்டி இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி பாவக போற்றி அடியொடு நடுானி நர கொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி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 ஏன் குழைத்த சொல்மாறை கொண்டருள் போற்றி புறம்பல ஏறித்த புராண போற்றி புறம்பல ஏறித்த புராண போட்டி புராண போற்றி புராண போட்டி பரம் பம் ச ச சோதி பரண போட்டி பரண போட்டி பரண போட்டி போட்டி போட்டி புயங்க பேருமான புயங்க பேருமான जंग पेरुमान पोटी पोटी पुराण कारण पोटी पोटी पुराण कारण पोटी पोटी सयतय पोटी सयतय पोटी सयतय पोटी ஜ தய தய போ